வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்றாவது செய்தி சேவை ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் தமிழகத்தில் நிலவி வரும் குடிநீர் தட்டுப்பாடு பற்றி முதல்வர் பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி தலைவர்களை நேரில் சந்திக்க நேரம் ஒதுக்குமாறு பிரதமர் மோடிக்கு மு கடிதம் எழுதியுள்ளார் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் சார்பில் வேலூரில் உள்ள அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தில் வரும் சனிக்கிழமை இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு சிறப்பு பாஸ்போர்ட் முகாம் நடக்க உள்ளது வன்கொடுமை தடுப்பு சட்ட தீர்ப்பை எதிர்த்து சேலத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீட்டை ஆதி தமிழர் பேரவையினர் முற்றுகையிட முயன்றனர் இதையடுத்து பெண்கள் உள்பட எண்பத்தி ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் கோவையில் இணையதள மது விற்பனை மணல் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களை தடுக்க காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாநகர காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது மட்டும்ட மற்றும் ஜ சிபிஸ் காரிகுளும் மற்றும் கல்லூரி பயிற்சியும் பாண்டமங்கலம் விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி நாமக்கல் மாவட்டம் இந்திய செய்திகள் இந்தியா முழுக்க பெரும்பாலான ஏடிஎம்களில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் வருவதில்லை என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது இதனால் இரண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நோட்டுகள் திரும்ப பெறப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்தோ நாட்டிக் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஸ்வீடன் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் ஸ்டீஃபன் லோஃபேன் உற்சாக வரவேற்பு அளித்தார் அடுத்த ஆண்டு மக்களவை பொது தேர்தல் நடைபெற உள்ளதால் இப்பொழுது காலியாக உள்ள ஐந்து மக்களவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பனிரண்டு மாதங்களில் பனிரெண்டு மெகா திட்டங்களை செயல்படுத்த இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் முடிவு செய்துள்ளது ஆளில்லா விமான பயன்பாடு மற்றும் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது தொடர்பாக விரைவில் புதிய கட்டுப்பாடுகளும் விதிகளும் வெளியிடப்படும் என்று மத்திய உள்நாட்டு விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜெயந்த் சின்ஹா கூறியுள்ளார் தொலைக்காட்சி பெட்டியின் செட் ஆஃப் பாக்ஸ் கருவியில் சிப் பொருத்துவது தொடர்பான திட்டத்தை நாட்டு மக்களை வேவுபார்க்கும் மத்திய அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்று காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பாக பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் சிரியா மீது மேற்கத்திய நாடுகள் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் சர்வதேச நாடுகளுடனான உறவில் மிக குழப்பம் ஏற்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் ஈரான் அதிபர் ரஃபானியும் கடுமையாக எச்சரித்துள்ளனர் பாகிஸ்தானில் திருநங்கைகளுக்கான தொழில்நுட்ப பயிற்சி பள்ளி துவங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு கணக்கெடுப்பின்படி பாகிஸ்தானில் பத்தாயிரத்து திருநங்கைகள் உள்ளனர் அணுசக்தி விநியோக நாடுகளின் கூட்டமைப்பில் இந்தியா உறுப்பினராவதற்கு ஜெர்மனி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது நேபாள நாட்டின் தலைநகர் காட்மாண்ட் பிரத் உள்ள இந்திய தூதரகத்தின் முகாம் அலுவலகம் உள்ளது இந்த அலுவலகம் அருகே சக்தி குறைந்த வெடிகுண்டு வெடித்துள்ளது இந்த வெடிவிபத்தில் யாருக்கும் காயம் ஏற்பட்டதாக எந்த தகவலும் இல்லை மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானா தலைநகர் அக்ராவில் மசூதிகளும் தேவாலயங்களும் வழிபாட்டுக்கு மக்களை அழைப்பதற்கு ஒலிபெருக்கி பயன்பாட்டை குறைத்து கொள்ள வேண்டும் இதற்கு பதிலாக வாட்ஸ்அப் பயன்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது ரசாயன குண்டுவீச்சில் அப்பாவிகள் இறந்த புகார் குறித்து விசாரணை நடத்த பன்னாட்டு குழுவை சிரியா தொடர்ந்து மறுத்து வருகிறது வணிகச் செய்திகள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக சோளம் கரும்பு சக்கையாலான உணவுப் பொருட்களான பேக்கிங் வகைகள் விற்பனைக்கு அடுத்த பனிரெண்டு மாதங்களுக்குள் பத்தாயிரம் பேட்டரி ஆட்டோக்களை ஓலோவுடன் இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது மே பத்தாம் தேதிக்குள் ரூபாய் நூறு கோடியை உச்சநீதிமன்ற கருவூலத்தில் செலுத்த வேண்டுமென ஜெய்பிரகாஷ் அசோசியேட் நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏழு நிதியாண்டுகளுக்குப் பின் முதல் கடந்த நிதியாண்டில் பயணியர் வாகன ஏற்றுமதி ஒன்று சரிவை சந்தித்துள்ளது பணமதிப்பு நீக்கம் சரக்கு மற்றும் சேவை வரி போன்றவற்றால் உருவான பாதிப்புகளிலிருந்து இந்தியா மீண்டுவிட்டதாக உலக வங்கி கூறியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற ஐந்து தமிழக வீர வீராங்கனைகளுக்கு ரூபாய் இரண்டு கோடி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் ரஞ்சு கோப்பை போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களை அறிமுகம் செய்வது என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தொழில்நுட்பக் குழு முடிவு செய்துள்ளது ஆண்கள் ஒற்றையர் சர்வதேச டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் முதல் நூறு இடங்களுக்குள் முன்னேறினார் இந்தியாவின் யுஹித் பாம்ரி அகில இந்திய காவல்துறை ஜூடோ சாம்பியன் போட்டிகள் தில்லி இந்திராகாந்தி உள்விளையாட்டு அரங்கில் தொடங்குகின்றன புரோ கபடி லீக் போட்டியில் விளையாடி வரும் சென்னை அணியான தமிழ் தலைவாச அணியின் பயிற்சியாளராக சீசன் ஆறில் எடச்சேரி பாஸ்கரன் நியமிக்கப்பட்டுள்ளார் திரைச்சேரிகள் விஜய் சேதுபதி தயாரித்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலை படம் பிரான்சில் நடைபெற்ற துலுஸ் திரைப்பட விழாவில் இரண்டு விருதுகளை பெற்றது அறுபத்தி இந்திய தேசிய திரைப்பட விருதுகள் அண்மையில் அறிவிக்கப்பட்டன இதில் காற்று வெளியீடை பாடல்கள் மற்றும் மாம் படத்தின் பின்னணி இசை இரண்டு தேசிய விருதுகள் ஏஆர் ரஹமானுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டியார் படத்திற்கு பிறகு ராதாமோகன் இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார் ஜோதிகா மேலும் நடிகர் விதாத் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறார்கள் இப்படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாதம் தொடங்க இருக்கிறது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி நடைபெறுகின்றன தினம் ஒரு துளி பொது அறிவு குவியல் அறிவு அஞ்சல் கதை சொல்லும் நீதி இதுபோல் பல நிகழ்ச்சிகளை செறிமடுக்க டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ நன்றி